வரலாற்று சிறப்பு இந்த ஒரு சிகிச்சையாக அமைந்திருப்பதில் உங்களைப் போலவே நான் பெருமிதம் அடைகின்றேன் சிங்களாக உங்களிடத்திலே பேசுவதற்கான வாய்ப்பெற்றிருந்த நான் இன்றைய தினம் ஏதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மகிழ்ச்சி நான் கலந்து கொள்வதற்காக முடிவெடுத்த நேரத்தில் மருத்துவர்களும் நண்பர்களும் நீண்ட நேரம் பேசுவதன் மூலம் உடலுக்கு ஊறு நேரிடுமோ என்று ஐயம் கொண்டார்கள் இதற்கே உடல் ஊறு நேரிடும் ஆனால் உடலிருந்து பயனில்லை நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளும்படி மருத்துவர்களையும் நண்பர்களையும் விரும்ப வேண்டி கேட்டுக்கொண்டேன் ஏனென்றால் ஒருவருடைய வாழ்நாளில் இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஒருமுறைதான் வருவே தவிர பலமுறை வருவதற்கில்லை ஆனையினால் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய நாட்டுக்குரிய பெயரை பெறுவதற்காக எடுத்து கொண்ட முயற்சி சட்ட முறையிலே வெற்றி பெற்று அதற்கு முன்னணியிலே இருந்தவர்களெல்லாம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுகின்ற உள்ளத்தை பெற்றிருக்கின்ற நன்னாடாக இந்நாள் விளங்குகின்றது இவ்வளவு நல்ல நாடில் வாக்கு செலுத்துக் கொண்டவர்களை பற்றி எண்ணி பார்ப்பது என்பது கூட அவ்வளவு சரியானதல்ல தனக்கு உரிய மங்கே கிடைத்து மணால மணால உட்கார பொழுது முன்னாலே பார்த்த அழகைகளை பற்றி எண்ணி பார்ப்பது ஆலையினாலே பெற வேண்டும் என்று நினைத்ததை பெற்றிருக்கிறோம் அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்ததை அடைந்திருக்கிறோம் அதை நாம் பெறுவதற்கு எண்ணி பேரரசு உறுதுணையாக இருப்பதற்காக அவர்களுக்கு டெல்லி அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவ்வளவு மதிப்பு இருந்திருக்க முடியாது ஆனால் நடைபெற்றுக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதால் இந்த தீர்மானத்தை டெல்லி பேரரசு புறக்கணிக்கவிடும் என்று அரசியலில் விவரம் தெரியாதவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் தெரிந்தவர்கள் அந்த இடத்திலே கூட இதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று எடுத்துச் சொன்னதாகவும் கேள்விப்பட்டு ஆனால் இதை பற்றி நான் டெல்லி பேரரசிலே உள்ள அமைச்சர்களிடத்தில் நம்முடைய பிரதம மந்திரி அவர்களிடத்திலே பேசுகின்ற நேரத்தில் எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் அதற்கு தன்னுடைய உடன்பாட்டை தெரிவித்தார்கள் நண்பர் மாப்போசி அவர்கள் எடுத்துச் சொன்னபடி தமிழ்நாடு தமிழகம் என்பதில் நகரத்தை எடுத்துச் சொல்வதற்குத்தான் அவர்களிடையே பரல முடியவில்லை ஒருவர் இருவருக்கு நான் அவர்கள் உடனிருந்து எப்படி உச்சரிப்பு வரும் என்பதை நாட்டை தூக்கி மேலே உத்திய உட்டாளே போல செய்தி விட வேண்டும்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 அவர்களுடைய ஈரானியனாலே ஏற்பட்ட மாற்றத்தை தவிர நம்முடைய கோரிக்கையின் அடிப்படையை நாம் சொன்ன உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அப்போதுதான் என்னுடைய உள்ள எதிர்கட்சி வரிசையிலே உள்ள ஒரு அரசு எடுத்து சொல்லுகிற நேரத்திலேயே அதை இந்த அளவுக்கு ஒப்புக்கொள்கின்ற இந்திய அரசிடம் அதே காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள் அரசு நடத்திக் கொண்டிருந்த நேரத்தில் ால் மறுப்பு தோன்றியதெல்லாம் அவர்கள் அதனை எனக்கென்று விட்டு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 நாட்ட மன்னர்கள் இல்லை என்று அதற்கு தேவையான பொருள் இல்லை என்பது கூட பொருள் அல்ல ஆனால் மாமல்லம் காலத்தில் மாமல்லபுரம் தோன்றி அவனுடைய பெயரோட இணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வரலாற்று ரீதி தமிழகத்திலே இருந்திருக்கிறார் அதை போல தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் என்பது கூட பொருத்தமற்றது பெயர் பிரிக்கிவிப்பற்றது மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம் அதை பெறுவது நானும் அவர்களும் ஆதித்தரார் அவர்களும் ஒரு பேரை இருந்து நடத்துகின்ற இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று வரலாற்று இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் அவர்கள் குறிப்பிட்டபடி நமக்கு பின்னாலே வரக்கூடிய மக்கள் வழியே வரக்கூடிய மக்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவார்களா மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதுவார்களா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டு தாங்கிரஸ் அழைத்திருக்கின்ற குழப்பத்தை அடைய விரும்பவில்லை எந்த காரியம் தேவையோ அது செய்யப்பட வேண்டும் அது சிறிய அளவினதா பெரிய அளவினதா அது போற்றுக்க வெளிகாக்கமா காட்டாதா அது அந்த பிரச்சனை தமிழ்நாடு என்ற செயலமைப்பதன் மூலம் கோர கிடைக்குமா என்று கேட்கின்ற நண்பர்கள் போருக்கு போரு என்று பெயர் வைக்கிறார்கள் என்பதை அவர்கள் என்று காட்ட தமிழ்தெயர் ஒவ்வொன்றும் காரணத்தோடு அமைந்திருப்பது அவித்து எடுப்பதை அவியல் என்கிறார்கள் துவைத்து எடுப்பதை என்கிறார்கள் வருத்தம் எடுப்பதை வருவல் என்கிறார்கள் பொறித்து தரப்படுவதை பொறியியல் என்கிறார்கள் இதையெல்லாம் சொல்வதாலே முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன் ஆனால் தமிழ்நாட்டு பெயர்கள் காரணத்தோடு அமைந்தவர் தமிழ்நாடு என்ற பெயரும் காரணத்தோடு அமைந்திருக்கின்ற அந்த பொருத்தத்தை எண்ணி பார்த்தாக அவர்கள் இது தோறு போடுமா கேட்பது பொருத்தமற்றது என்பதை உணர்ந்து பார்த்தார்கள் என்று கருதுகிறேன் ஒரு முறை கோவையில் பகுத்தறிவு கட்டுரைகளை எழுதி கொண்டு வந்தார் வீட்டிற்கு சார்ந்த கைவல்லியர் என்னோடு இருந்த தம்பத்திடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் ஜான் என்று எல்லாம் பெயர் வைக்கிறார்களே அதை வடிவத்திலே செய்ய வேண்டும் செய்கிறார்களே பரகாரம் அப்படி பட்ட வடிவமாக இருப்பதற்கு பதிலாக கடலை மாவும் சர்க்கரையும் கொஞ்சம் நெய்யும் சேர்ந்ததுதான் இரண்டு என்பதாலே கொஞ்சம் கடலை மாவி வாயுவை போட்டுக் கொண்டு மிகுந்த சாமந்த இடம் அதற்கு தகுந்த இடம் கொடுக்கவில்லையே என்று எனக்கு அதை போல நம்முடைய பந்தங்கள் புலகாரங்கள் ஊர்கள் குடியிருப்பு இனங்கள் நாம் செய்யும் தொழில்கள் காரணத்தோடு பெயர் வைத்து வழக்கப்பட்ட தமிழ் இனம் நாட்டுக்க மட்டும் மெட்ராஸ் சென்னை ராஜ்யம் என்று பெயர் வைத்திருப்பது பொருத்தப்பட்டது என்பதாலே அதை நீக்கி பொருத்தம் உள்ள தமிழ்நாடு என்ற பெயரினை நாம் பெற்றிருக்கின்றோம் அதற்காக அரும்பாடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நாம் நன்றி கூறிக்கொள்ள கதவைப்பட்டிருக்கிறோம் அதே மூச்சாக இருந்து நம்முடைய மூச்சினை சேர்ந்த சங்கரலிங்கனாருக்கு நம்முடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு பல தடவை எதிர்ப்பு இது எதிர்த்து பயனில்லை என்ற கட்ட வந்த நடந்து கொண்ட நண்பன்றிவித்துக் கொள்கிறோம் மத்திய அமைச்சரவைக்குள்ள இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சியும் இந்த ஒரு காரியத்தாலே கிடைத்திருப்பதாலே தமிழ்நாடு என்ன பணம் தரும் என்ற கேள்வி கேட்கின்றவர்கள் அது என்றும் காணாத ஒரு இன்பத்தை எங்கெங்கோ தேதி அறிந்து கொண்டிருந்த ஒரு இன்பத்தை தமிழீன சமத்தில் பெற்றுவிக்கிறார்கள் நாம் உணர்வதைப் போலவே அனைவரும் உணர்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று நான் கருதுகிறேன் தமிழ்நாடு என்றதால் மட்டும் நம்முடைய பணி முடிந்துவிட்டதாக நான் கருதவில்லை ஒருவிதத்திலே நான் தெரிவிட அடைகின்றேன் இந்த ஈராண்டு காலத்திற்குள் தமிழக அரசை நடத்தப்பொண்டு வருகின்ற நாம் நம்முடைய குழந்தை கட்சிகளின் துணையோடு பாதித்து இருக்கின்ற இரண்டு மூன்று காரியங்கள் வரலாற்று வரலாற்று பிறப்புமிக்க காரியங்கள் அல்ல எங்களை கூட காங்கிரஸ் நண்பர்கள் பதவியிலே இருந்து அகற்றலாம் இம்முறையோ மறுமுறையோ எம்முறையில வலி தேடுகின்றதோ அப்பொழுது ஆனால் நாங்கள் செய்துவிட்டு போன காரியங்களில் கைவிக்கின்ற வரலாற்று நிகழ்ச்சி என்று இவைகளைத்தான் அடைபடும் சில சட்டங்கள் ஐந்து ஆண்டுகளுக்குத்தான் செல்லும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றப்படக்கூடும் சில சட்டங்கள் பத்து ஆண்டுகள் வரைகள் நடக்கும் அதற்கு பிறகு மாற்றப்படக்கூடும் ஆனால் தமிழகத்தை ஆடுவதற்கு எந்த கட்சி வருவதானாலும் காங்கிரஸ் நண்பர்கள் மிகுந்த அவசரப்படுவதாக கேள்விப்படுகிறேன் அவர்களே வருவதாக இருந்தாலும் சரி இனி இது சென்னை ராஜ்யம் தான் தமிழா என்ற மேரை மாற்றுகிறோம் என்றால் ஒரு காலம் நான் செய்து முடித்திருக்கின்ற அது என்ன குரோ பெரிய காரியம் பெரிய காரியம் அல்லவா இனி யாராலும் மாற்றப்பட முடியாத ஒரு காரியம் பெரிய காரியமே தவிர மனதிலே எழுது எழுத்தல்ல கண்ணிலே வைத்திலே மட்டுமல்ல தமிழ் மக்களின் இணையத்திலே பொறிக்கப்பட்டிருப்ப இந்த ஆட்சி பொருப்பை ஏற்றுக்கொள்ள வந்தாலும் இதை பார்க்க முடியாது என்பது மட்டுமல்ல அவர்கள் அமைச்சரவையிலே உட்கார்கின்ற நேரத்தில் ஒரு கணமில்லாவிட்டால் ஒரு கணம் கொஞ்சம் விழுவதற்கு பதிலாக நாமே செய்திருந்திருக்கலாமே என்று எண்ணுவார்கள் அந்த எண்ணம் எழுகின்ற பொழுதெல்லாம் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசாடுகின்றது என்று அரசாள் என்பது மக்களை ஆளுவது மட்டுமல்ல அரசாடு என்பவர்கள் மனத்தையே ஆளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்திய நிகழ்ச்சியாக அதை போலவே பன்னிடும் காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளால் நிறைத்துவிட்ட மன முறை என்று வைக்கப்பட்டிருந்த வைதீக முறையை மாற்றி பெருமரியாதை திருமணங்கள் நேரத்தில் அது சட்டப்படி செல்லக்கூடியதல்ல என்ற நிறை இருந்த பொழுது அதை பார்த்து அது சட்டப்படி செல்லக்கூடியதுதான் என்று செய்திருக்கின்ற நிகழ்ச்சியும் வரலாற்று சேர்த்திருக்கிற நிகழ்ச்சியாகும் இந்தி இஷ்ட பாடமாக வேண்டுமானால் இருக்கட்டும் கட்டாய பாடமாக வேண்டாம் என்பது நான் முதல் முதல் இந்திய எதிர்கோடு மேற்கொண்ட புழக்கமாகும் வாடினால் நான் இந்த அரச பொறுப்பந்திக்கு இடமில்லை என்று சட்டம் ஏற்றினோம் இந்த மூன்றும் எங்களிலே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கின்ற நேரத்திலும் தெரியும் எங்களுடைய கட்சிகளை சார்பில் எண்ணி பார்க்கிற நேரத்திலும் தெரியும் தமிழகத்தின் வரலாற்றை ஒட்டி எண்ணி பார்க்கின்ற நேரத்திலேயும் உள்ளபடி தெரிவிடம் அடையக்கூடிய நிகழ்ச்சிகள் பெரிய நிகழ்ச்சிகள் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் இதிலே நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் என்பதில் நாம் ஒவ்வொருவருக்கும் பெருமதிப்பும் பெருமதிக்கம் இயற்கையாக இருக்கின்றன ஆனால் சேவனில் சொன்னபடி தமிழ்நாடு என்ன தேவை மட்டு வைத்துக் கொண்டு மற்றவற்றில் தமிழர்களாக வாழாமல் தமிழர் தவறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை மெல்ல மெல்ல ஆனால் உறுதியாக நாம் மாற்றி அமைத்து தீர வேண்டும் நம்முடைய எதிர்கால வேலை திட்டம் தெளிவாக நமக்கு இருக்கின்றன நம்முடைய எதிர்கால வேலை திட்டத்தில் நாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னணி திட்டங்கள் தமிழர் வாழ வேண்டும் தமிழனாக வாழ்வது மட்டுமல்ல தமிழ் மொழியை போற்ற வேண்டும் வெறும் மொழியை போட்டுவது மட்டுமல்ல வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை அமைக்க மற்றவர்களையும் அந்த வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல இந்திய ஒருமைப்பாடு என்பது அதை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர மற்றவற்றைக்கு தமிழர்கள் செல்வதில் இந்திய ஒருமைப்பாடு ஆனார் ஆகையினால் இந்த நன்னால்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 கிடைக்க வேண்டும் அதை பற்றவத்தை எதிர்த்த காங்கிரஸ் நண்பர்கள் மிக தீவிரமாக இருப்பார்கள் தமிழ்நாடு என்ற பெயரை அவர்கள் எதிர்த்து தேவையில்லை ஆனால் எதிர்த்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்ல அளவு அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்று நான் எடுத்துச் சொல்லுகின்ற நேரத்தில் மிகவும் மூர்க்கத்தரமான எதிர்ப்பு பல்வேறு மனைகளிலே இருந்து வரும் எதிர்ப்பு வருகின்ற நேரத்தில் நாளை நாம் நிறைவேற கொள்ள வேண்டும் தமிழ்நாடு பெயர் பெறுவதற்கு எத்தனையோ எதிர்ப்பு இருந்தது அதை போலத்தான் இதற்கு வந்தது எண் நம்முடைய உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் எழுச்சியோடும் தமிழ் பண்போடும் நடத்தி சென்று அடைய வேண்டிய பெருமையை நம்முடைய காலத்தில் செத்து தந்தோம் பிறகுதான் கண்மூகினோம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பெருமையை நம்ம ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதை நான் நன்னாடை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கு நன்றி செய்